واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى اله سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى اله ابراهيم وبارك على محمد وعلى اله محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله ان الله سميع عليم يا ايها الذين امنوا لا ترفعوا اصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض ان تحبط اعمالكم وانتم لا تشعرون ان الذين يغضون اصواتهم عند رسول الله اولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة واجر عظيم இந்த சங்கையான நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நிற்கும் என்னுடைய அன்பு சகோதரர் இர்ஷாத் பாரி ஹசரத் அவர்களே கூட யங் முஸ்லீம் வெல்பேர் அசோசியேஷனுடைய உறுப்பினர்களே அங்கத்தவர்களே நல்லவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வத்துடன் காலநிலையை கூட பொருட்படுத்தாது இந்த பிந்திய இரவு நேரத்தில் ஒன்று திரண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே ஆங்காங்கே ஒதுக்குப்புறமாக இருந்துகொண்டே நல்லவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவாவுடன் பேராசையுடன் நல்லவைகளே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தாய்மார்களே சகோதரிகளே அதே போன்ற இணையதளங்களின் ஊடாக உலகளாவிய ரீதியில் இருந்து கொண்டு ஆங்காங்கே இருந்து கொண்டு கேட்டு சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நேயர்களே சகோதரர்களே அனைவரையும் விழித்தவனாக இந்த சந்தர்ப்பத்தில் நான் அல்லாஹிடத்தில் ஒன்றை வேண்டிக் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு குஸ்வஹானு தாலா ஹஜரத் ரசூல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவருடைய ஷஃபாத்தை வாஜிபாக்கி கடமையாக்கி வைப்பானாக அவர்களுடைய ஷபாகத்துக்கும் அவர்களுடைய துவாவுக்கும் பாத்தியமான உம்மத்தாக சமூகமாக நம் அனைவரையும் ஆக்கிவைப்பானாக இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய நிகழ்ச்சியை என்னுடைய பயானை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு விடயத்தை மாத்திரம் சுருக்கமாகச் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கொழும்பை பொறுத்தவரையில் இது புதிய ஒரு விடயமல்ல எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல உலமாக்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக எங்களை விட்டும் பிரிந்து காலம் சென்று போன ஹசரத் மௌலானா மஷ்ரூத் ஆலிம் சாப் ரஹமத்துல்லாஹே அலேஹி அப்து ரஹ்மான் பஹீர் ரஹத்துல்லாஹி அலேஹி இதேபோன்ற நியாஸ் மௌலவி ரஹமத்துல்லாஹி அலீஹி போன்ற தலைசிறந்த உலமாக்கள் இப்படியான நிகழ்வுகளை கிழமையில் ஒருநாளல்ல பிரபே நிலொவல் மாதத்தில் ஒரு தினமல்ல பனிரெண்டு தினங்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு பாதையோரங்களிலும் மைதானங்களிலும் இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து ஹஜரத் ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய தத்துவ கருத்துக்களையும் உண்மையான உண்மையான புத்திமறைகளையும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்களில் அநேகமானவர்கள் இறையடி சேர்ந்து விட்டார்கள் அன்னவர்கள் அனைவருடைய கவறுகளையும் எல்லா பிரகாசமாக்கி வைப்பானாக அவருடைய அந்தஸ்துகளையும் உயர்த்தி வைப்பானாக இந்த கட்டத்தில் எங்களுக்கு எங்களை விட்டு காலம் சென்று பிரிந்து போன மஷ்ரூத் ஆலின் சாப் அவர்களை எங்களால் மறக்க முடியாது உண்மையிலேயே அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டாலும் அவர்கள் பேசிவிட்டு சென்ற அனந்தர அவருடைய வார்த்தைகள் எங்களை விட்டு பிரியவில்லை அது எங்களுடைய காதுகளை இன்னும் சுரண்டிக் இருக்கிறது தொட்டுக்கொண்டே இருக்கிறது அப்துல் ரஹ்மான் பஹஜி ஹதரத் அவர்களுடைய ஆளுமையான அறிவுபூர்வமான ஆக்கபூர்வமான கருத்துக்களும் பயான்களும் இன்னும் எங்களுக்கு பல பாடங்களை சொல்லித் தந்து கொண்டே இருக்கிறது எங்களை விட்டு பிரிந்து போன சமீபத்தில் இறுதியாக காலம் சென்ற ஹசரத் மௌலானா நியாஸ் மௌலவி ஹசரத் அவர்களுடைய வார்த்தைகளும் பயான்களும் புத்திமதிகளும் நகைச்சுவையாகச் சென்ன உண்மைகளும் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எங்களுக்கு பெரிய ஒரு பாடத்தை விட்டு சென்றிருக்கிறது அல்லாஹ் அவர்கள் செய்துவிட்டு போன அத்துணை நன்மையான கர்மங்களுக்கும் பரிபூர்ணமான கூலியை அல்லாவர்களுக்கு வழங்குவானாக அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பற்றி இமான்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் பொழுது ஹதரத் எழுநூத்தி ஐமையார் அஹமத்துலாஹ் இழகி ஷேகுல் இஸ்லாம் எபுநூத்தார் அகமதுல்லாஹ் இழகி இஸ்லாத்தில் உலகத்தில் தோன்றிய நுழமாட்களில் மிக முக்கியமான ஒரு ஆளின் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உண்மைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் தாத்தாரியங்களுடைய யுத்தம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தினார்கள் வாழை விடவும் கூர்மையான தன்னுடைய பேனாவை பயன்படுத்தினார்கள் தன்னுடைய கால் வாழ்நாளை சிறையில் அனுபவித்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அவர்களுடைய கிதாபுகளை படித்துப் பார்க்கும் பொழுது அவர்கள் விட்டுவிட்டு சென்ற அறிவுபூர்வமான கல்வி அறிவுபூர்வமான ஆக்கங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பற்றி சல்லம் வாகு அழைவு செல்லம் பற்றி புகழ்வதற்காக வேண்டியும் அவர்களுடைய புகழ் பாடுவதற்காக வேண்டியும் அவர்களுடைய கண்ணியத்தை பற்றியும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை பற்றியும் அவர்களுடைய இறுதி நரித்துவத்தை பற்றியும் அவர்கள் அகிலத்தாருக்கு அறுக்கொடையாக வந்தார்கள் என்பதை பற்றியும் அவர்கள் அகிலத்தாருக்கு உதாரண புருஷராக ரோல் மாடலாக இருந்தார்கள் என்பதை பற்றி பேசுவதற்கு இது உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு வழி என்பதாக ஷேஹுல் இஸ்லாமிய ரஹமத்துல்லாஹினை சுட்டிக்காட்டினார்கள் எ வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் எங்களுடைய கருணை நபி எங்களுடைய உண்மை நபி உயிரை விடவும் என்னுடைய தாயை விடவும் என்னுடைய தாய் தந்தையை விடவும் மகத்துவமான சங்கையான கண்ணியத்திற்குரிய ஹ் ரசூல் உல்லாஹிசல் அல்லாவுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது கொண்டுதான் வீணை விளங்கிக் முடியும் என்பதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் ஒசு கூத்து இவைகள் அனைத்தையும் நாங்கள் விட்டு விடுவோம் என்றிருந்தால் இப்படிப்பட்ட ஒன்று எங்களுக்கு மத்தியில் இல்லை நாங்கள் நபியை பத்தி பேசவும் இல்லை ஹதரத் ரசூல் உல்லாஹிஸ் அல் அல்லாஹூ அனைவ இறப்பை பற்றி பேசவும் இல்லை ஹிஜ்ரத்தை பற்றி கதைக்கவும் இல்லை மௌத்தைப் பற்றி பேசவும் இல்லை அவர்கள் விட்டுவிட்டு போன சத்துக்களை பற்றி கதைக்கவும் இல்லை அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கவும் இல்லை எங்களுடைய சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை அளிக்க இவைகள் அனைத்தையும் நாங்கள் விட்டு விடுவோம் என்றிருந்தால் சுகூத்து முழுக்க விடுபட்டுப் போய்விடும் என்ற கருத்தை சாரிமுல் அஸ்வாரிமுல் மஸ்லூல் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒரு கிதாபில் மிக அலகாக எழுதியிருத்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வீணுடைய ஒரு சபையில் உட்கார்ந்து பலதரப்பட்ட மக்கள் சின்ன சிறிய சிறார்கள் உட்கார்ந்து கருணை காட்டப்பட வேண்டியவர்கள் அருளுக்கு பாத்தியமான சிறார்கள் இருக்கிறார்கள் பெற்றோரிடத்தில் அன்பாகவும் பணிவாகவும் வேண்டிக் சிறார்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பராமரிப்பின் கீழ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள் அன்பான வார்த்தைகளை கொண்டே அவர்களை அணவணைத்துக் கொண்டேன் அவர்களுடைய அவர்களை அமைதிப்படுத்திருந்தால் இந்த நிகழ்வு ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அல்லா சுல்ஹானு தாலா நம் அனைவருக்கும் பபு செய்வானாக அன்பான சகோதரர்களை தெரியார்களே ரபியோனில் அவ்வளவு மாதம் வந்துவிட்டாள் வசந்தத்தின் மாதம் வந்துவிட்டால் எல்லா இடங்களிலும் ஹதரத் ரசூல் உல்லாஹி சல்லம்லாஹு அலி அவர்களுடைய பிறப்பு அவர்களுடைய ஹிஜரத் அவர்களுடைய மறைவு இவைகளை பற்றியெல்லாம் பேசுவது கேட்பது அதற்கான ஒன்று கூடல்களை ஏற்பாடு செய்வது நம்முடைய நாட்டில் மாத்திரமல்ல முழு உலகத்திலேயுமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இது எங்களுக்கு மாத்திரம் சொந்தமான இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அமலல்ல இது எல்லா இடத்திலும் அல்ல கதிக்கிற நபியே நாயகமே உங்களுடைய திருநாமத்தை உங்களுடைய பெயரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம் உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாது எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏதாவது மூலையில் ஏதாவது இடத்தில் அதற்கு ரசூல் உல்லாஹிசல் அல்லாஹூ அலைவர் சொல்ல பெயர் நாமம் சொல்லப்படாமல் இருப்பது வழ رفعنا لك ذكرك ungளுடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி வெற்றுகிறோம் மேன்மைபடுத்தி வெற்றுகிறோம் என்ற கருத்தை சல்லல்லாஹ் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா குர்ஆனில் விஜத்லிவாக சுட்டிக்காட்டுகிறார் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் анபாக கேட்கிறார்கள் வலம்மா ஃபரக மிம்மா அமர பிஹி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எவைகளை கொண்டெல்லாம் ஹஜரத் ரசூல் லாஹு அலைவசல்லம் அவர்களை பணித்தானோ அந்த கடமைகள் அனைத்தையும் நிறைவு செய்து விட்டார்கள் நன்மையை ஏவும்படியாக சொன்னார்கள் அமானிடங்களை ஒப்படைக்கும்படியாக சொன்னார்கள் காபத்துள்ளாவுக்குள்ளே இருந்த சிலைகளை விக்கிரகங்களை வெளியே எடுக்கும்படியாக சொன்னான் அல்லா சொன்னா இவைகளையெல்லாம் அல்லாஹ் சொன்னானோ அவைகளையெல்லாம் நிறைவேற்றி விட்டார்கள் செய்து விட்டார்கள் முடித்து விட்டார்கள் பிறகு அல்லாஹுடத்தில் கேட்கிறார்கள் ஒரு கேள்வி ஆச்சரியமான கேள்வி கேட்டார்கள் அல்லாஹ் அல்லாரத்தில் நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய கலாம் அல்லாஹுடைய வேதத்தில் பல வகையான நபிமார்களை பற்றி சொல்லியிருக்கிறாய் இப்ராஹிமை பற்றி சொல்லியிருக்கிறாய் மூசாவை பற்றி சொல்லி இருக்கிறாய் ஈசாவை பற்றி சொல்லியிருக்கிறாய் ஹதரத் சுலைமானை பற்றி சொல்லியிருக்கிறாய் ாய் அலாத்து இப்படிப்பட்ட நபிமார்களை பற்றியெல்லாம் எனக்கு கொடுத்த எனக்கு ஒவ்வொரு நபியையும் சும்மா சொல்ல இல்ல அந்த அந்த நபியினுடைய விசேஷமான பிரத்யேகமான சிறப்பு அம்சங்களை பற்றியெல்லாம் பிரஸ்தாபித்திருக்கிறாய் ஹலத் இப்ராஹிம் அலை பற்றி குவான் நபி சொல்லும் பொழுது சொல்லுகிறாய் வாஹு இப்ராஹிம் அல்லாஹ் இப்ராஹிம் அலேஹுஸ்வலாம் அவர்களை தன்னுடைய நண்பனாக எடுத்துக் கொண்டு விட்டான் நண்பனாக புறக்கிக் கொண்டு விட்டான் ஹலீல் எப்பயுமே மறக்காதவர் பறைத்தவனை மறக்கவே இல்லை எந்த அளவுக்கு மறக்க இல்லை என்றால் நெருப்புக்கு முன்னால் நிற்கிறாங்க உடை ஆடை கலட்டப்பட்டுவிட்டது நிர்வாணமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் நெருப்புல தூக்கி எறியப்பட போகிறாங்க இன்னும் சில வினாடிகள் அல்ல சில செக்கன்கள் தான் எஞ்சியிருக்கிறது இந்த கட்டத்தில் தான் அதுல ஜிபிரஸ்லாம் வந்து கேட்கிறார்கள் ஏதும் நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா மிக தெளிவாக சொன்னார்கள் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் சொன்னார்கள் எனக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை என்னுடைய அல்லாருடைய உதவியை மாற்றம் எதிர்பார்த்து நிற்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் வ தஹதல்லாஹு இбраஹீமா khalila இந்த கட்டத்திலும் என்னை மறக்காத இந்த கட்டத்திலும் என்னுடைய உடவியை நாடி நின்ற இந்த கட்டத்திலும் என்னுடைய என்னுடைய பொறுத்தத்தை நாடி நின்ற இбраஹீமை என்னுடைய நண்பனாக என்னுடைய ஹலீலாக நான் எடுத்து கொண்டு விட்டேன் என்று குர்ஆனில் சொல்லுகிறேன் வ கல்லமல்லாஹு மூஸா தக்லீமா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் நீ நேருக்கு நேர்ந்து கலைத்திருக்கிறாய் பேசி இருக்கிறாய் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது நின்று அல்லா சுல் அவனுடைய அவனுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு சத்தத்தை மூசா அலி கேட்டார்கள் விளங்கினார்கள் குரான் இதை பத்தி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது மூணாவது சொல்றாங்க அவர்களுக்கு மலைகளை எல்லாம் வசப்படுத்திக் கொடுத்தாய் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொல்லுகிறது தாவூதாம் அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள் ஆரம்பித்து விட்டால் தாவூத் அலை பக்கமாக இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளும் சேர்ந்து சிக்கி செய்ய ஆரம்பித்து விடும்யர் அதில் தவுதலை செய்ய ஆரம்பித்து விட்டால் விண்ணில பறக்கக்கூடிய பறவைகளும் சிக்கி செய்ய ஆரம்பித்து விடும் அக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய மலைகளும் சிக்கி செய்ய ஆரம்பித்து விடும் ஒளி சுலைமான சுலைமான் அழகி சொல்களுக்கு காத்தை நீ வசப்படுத்திக் கொடுத்தாயின் காத்தை வசப்படுத்த வசப்படுத்தாய்லை அலாம் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எறும்பையும் அல்லா வசப்படுத்தி ஒரு எறும்பு பேசக்கூடிய பேச்சை கேட்கக்கூடிய கேள்வி செவிப்பொருளையும் அல்ல கொடுத்தான் அவர்கள் பேசக்கூடிய பேச்சை விளங்கக்கூடிய மொழி வளத்தையும் அல்லா கொடுத்தான் சுமகான சுலைமான் அலஹி துவசலாம் ரெண்டு எறும்பு பேசக்கூடிய பேச்சையும் கேட்பார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை விளங்குவார்கள் அதை அதை பார்த்து அதற்கு பரிகாரமும் செய்வார்கள் சுலைமான் அலை இஸ்லாம் பார்த்து சிரித்தார்கள் ஒரு எறும்பு பேசக்கூடிய பேச்சை காது கொடுத்து கேட்டார்கள் என்ன பேசுகிறது என்பதை புரிந்து கொண்டார்கள் அல்லாவிடத்தில் சொல்லுகிறார்கள் இப்படி எல்லாம் செய்திருக்கிறாய் அலை யாரே அல்லாவுடைய மகன் அல்ல மூனில் ஒன்றல்ல நாங்கள் மூணில் ஒன்று என்று சொல்ல மாட்டோம் நாங்கள் சொல்லுகிறோம் ஈசா அலை அல்லாஹ் அற்புதமான முறையில அவருடைய கொதரத்தை கொண்டு மரியிஸ் சொலாத்து அலாம் அவர்களுடைய கருவில் கருத்தரிக்க செய்து பிரசவ வேதனைக்கு பிறகு மரியம் அலஹிஸ் சொலாத்துவம் அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள் எங்களுடைய திருக்குறான் மிக தெளிவாக சொல்லுகிறது எங்களை சூழ கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு இந்த நன்னாளையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம் எங்களுடைய ஈமான் எங்களுடைய ஏகத்துவம் எங்களுடைய நம்பிக்கை பூர்த்தியாக மாட்டாது ஈசா அலஹி சொல்லாத்து வலாம் அவர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கை பூர்த்தியாக வரைகிறோம் நாங்கள் சொல்லுகிறோம் உலகத்தில் அது மரியம் அலேஹி சொல்லாத்து வசலாம் அவர்கள் ஒரு பத்திரித்தரமான ஒரு பெண் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட ஒரு பெண் யூத சமூகம் சொல்லுவதைப் போன்றே ஹராத்தில் பிறந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை அப்படி சொன்னவர்கள் முஸ்லீம்களாக இருக்கவும் மாட்டார்கள் அப்படி சொன்னவர்கள் இஸ்லாமுக்கு இடையே போய்விட்டார்கள் சகோதரமே ஈசா அலைஹி சுவாமி அல்லாஹுடைய அடிமை ஆனால் அல்லாஹுடைய ரூஹ் ஆனால் அல்லாஹுடைய ஒரு வார்த்தை கலிமாவை கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு அல்லாஹ் படைத்திருப்பான் என்ற வார்த்தையும் வந்திருக்கிறது இப்படியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லி இருக்காய் கடைசியாக கேக்குறாங்க ஃபமாதா ஜஅல் தலி எனக்க என்ன தந்து இருக்காய் எனக்க என்ன விஸ்தித்யாசமாக தந்து இருக்காய் வ ஜஅல் த இбра வ தஹர்த இбраஹீமா கலீலா வ கல்லம் த மூஸா தக்லீமா வ சஹர த இ தாவூதல் ஜிபால் வ பல சுலைமானா الريஹ வ الشயாதீன் வ ஜஅல் த ஈசா கலமதக வ ரூஹக ஃபமாதா ஜஅல் தலி ய الله எனக்கென்ன தந்து இருக்காய் எனக்கப்படிப்பட்ட சிறப்பு அம்சத்தை தந்து இருக்காய் படைத்தவன் அல்லாஹ் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேக்குறான் அவலைஸ கது அஃதாய்துக அஃவல மின் தாலிக்க குல்லிஹி அவலைஸ கது அஃதாய்துக அஃஃபல மின் தாலிக்க குல்லிஹி இவைகள் அமைதை விடுவோம் श्रेष्ठமான ியேகமான ஒன்றை நான் உங்களுக்கு தரவில்லையா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய நபி கேட்கிறாங்க என்ன என்பதாக கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லா சுஹூ தன்னுடைய தன்னுடைய நபீரை பார்த்து அன்பாக சொல்லுகிறான் இல்ல அது கிருத்தமாயி என்னுடைய ஹபீவே என்னுடைய நவியே சொல்லு அடைவ செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய திருநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் உங்களுடைய பெயர் சேர்ந்து வந்தால்தான் என்னுடைய பெயர் பூர்த்தியாகும் என்னுடைய பெயர் அல்லா சொல்லுகிறான் எங்கேயும் சொல்லப்பட மாட்டேன் என்னுடைய பெயருக்கு பிறகு உங்களுடைய திருநாமம் சேர்த்து சொல்லப்பட வேண்டும் அரிசுடைய கதவிலே ஆதம அலே அவர்களை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் முகமது என்பதாக எழுதி வைத்து விட்டான் அதான் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரனே நாங்கள் இஷாவுக்கு பாங்கு சொல்லி துறந்துவிட்டோம் இப்பொழுது உலகத்திலே ஒரு கூட்டம் சுபகுலி ஆசானை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சுவகுடைய ஆதானை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமொரு கூட்டம் முகருடைய ஆதானை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் அல்லாஹுடைய திருநாமம் அஷது அல்ல இலஹ இல்ல முகமது படைத்தவன் சொல்லிவிட்டான் யானுடைய நாள் வரும் வரைக்கும் உலகம் அளிக்கப்படுகிற வரைக்கும் உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம் இது உங்களுக்கு போதாதா என்று கேட்டான் மர்வ கேட்டான் இன்னும் தந்திருக்கிறேன் இன்னமொன்றையும் தந்திருக்கிறேன் இது உங்களுக்கு தந்த சிறப்பு தன்மை உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய உண்மத்துக்கு உங்களுடைய சமூகத்துக்கு நான் இன்னும் ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுத்திருக்கிறேன் சிறப்பான தன்மையை கொடுத்திருக்கிறேன் அதுதான் மலைகளின் மீது இறக்கிணைக்கப்பட முடியாத குரானை இன்ன சனுக்கை அலைக்க கவுலன் சகீலா ஒரு பாரமான ஒரு பாரமான சுமக்க முடியாத ஒரு குர்ஆனை மலையின் மீது நாங்க இரட்டி வைத்தி இருப்போம் என்றால் லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன علي ஜபல் லரய்தஹு காஷியான முத்தсадயான் அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகுறான் இந்த குர்ஆனை ஒரு மலைக்கு மேலே இரட்டி வைத்தி இருப்போம் என்றால் அந்த மலை சுக்கு நூராக இருக்கும் மலை நடுநடுங்கி இருக்கும் அப்படிப்பட்ட குர்ஆனை உங்களுடைய உம்மத்தில் பரக்க கூடிய சின்னஞ்சிறிய சிரார்கள்ளுடைய உள்ளத்திலும் இந்த குர்ஆனை சுமக்க கூடிய சக்தியை வைத்து தான் படைத்திருக்கிறேன் யம் மலைகளுக்கு மேல் இறக்க முடியாது ஒட்டகத்தினை உட்கார்ந்திருப்பார்கள் குரான் இறங்கும் என்றால் அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள் ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்து விடும் ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்து விடும் நபீருடைய திரு வதனத்தில் நெத்தியில வேறு வசிந்து அந்த அளவுக்கு பாரமான குரான் அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய அக்கம் பக்கங்களில் சுமகானம் தான் பத்து வருட குழந்தை குரானை சுமந்திருக்கிறது பதினைந்து வருட குழந்தை குரானை சுமந்திருக்கிறது அறுபது வயதுடைய ஒரு ஒரு அறுபது வயதுடைய ஒருவர் குரானை பாடமாக்கி கொண்டிருக்கிறார் அறுபது வயதுடைய பெண்கள் திரைக்கு பின்னால் இருந்து குரானை பாடமாக்கிறார்கள் குரான் கேட்கிறதே குரு பகல் மின் முத்தக்கர் சுபகம் இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அன்பான பெற்றோர்களே குரானுடைய சமூகம் குரானுடைய உம்மச் அல்லாஹ் ஒரு குரானை தந்திருக்கிறான் நபியை பார்த்து சொல்லுகிறான் யா ஹபீப் அலை அவர்களே மலைகளுக்கு சுமக்க முடியாத குரானை மலைகளுக்கு தூக்க முடியாத குரானை உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய சின்னச் சிறிய குழந்தைகளுடைய உள்ளத்தில் எல்லாம் இந்த குரானை நான் பாதுகாக்கி வைத்திருக்கிறேன் இது உங்களுக்கு போதாதா என்று கேட்டுக்கிறான் அந்த ஹதீஸ் இன்னும் போய்கொண்டே இருக்கிறது ينبي عندك ريئي شغوذر لئي عندما نتعرف لئي الله هو لي النبي صلى الله عليه وسلم أول هو لي ترنامتتي أول هو لي بيري الله يرتبط ركرا يندل وكو يرتبط ركرا اللهم قرآن للمغتري واحدة شرد ركرا إنك لألا خلق عظيم إنك لألا خلق عظيم نبي ينايقمي انك لألا خلق عظيم انك لألا خلق عظيم மிகவும் பிரத்யேகமானது மிகவும் உயர்வானது அகிலத்தாருக்கு எல்லா துறையிலே வாழக்கூடிய மக்களுக்கும் ரோல் மொடலாக உதாரண புருஷராக நாங்கள் ஆக்கிரைத்திருக்கிறோம் உங்களை பற்றி பின்னக்கல அலாஹு அபீர் மாற்று மதத்தை சார்ந்த மாற்று மதத்திலே பிறந்து வளர்ந்து மாற்று மதத்திலே தோன்றிய பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் சரித்திர ஆசிரியர்களும் உங்களை பற்றி பேசாம இருக்க மாட்டார்கள் உங்களை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் எழுதக்கூடிய கட்டத்தில் சல்லாஹூ அனைவசல்ல அவர்களை முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்தியாவுடைய ஃபாதர் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியாக இருக்கலாம் அவர்கள் கூட உங்களை பற்றி பேசித்தான் இருக்கிறார்கள் உலகத்திலே தோன்றிய வல்லர்களாக இருக்கலாம் அவர்கள் கூட உங்களை பற்றி கரைத்து தான் இருக்கிறார்கள் அகலாக்கை யாருடைய குணத்தை யாருடைய பண்பாட்டை அகலாக்கை என்று வர்ணித்தாரோ அவர்களை பற்றி மாற்று மதத்தை சார்ந்த பெரியவர்கள் பெரும் தகைகள் கரைத்திருப்பது ஆச்சரியமான செய்தியல்ல எனவே அன்புக்குரிய சகோதரே அல்லா சுல் குணத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு இந்த தலையங்கத்தில் இன்று நிகழ்த்தப்பட வேண்டிய தலையங்கத்தில் மூன்று விடயங்களை நான் உள்வாங்கி இருக்கிறேன் ஒன்று ஹஜரத் ரசூல் உடைய வத்தின் மீது எங்களுடைய நம்பிக்கை கடைசி நபி அவருக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள் அவர்களை கொண்டு அல்லா நபிமார்களே வருகைக்கு சீல் பண்ணிவிட்டான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் என்ற ஒன்றை பற்றியும் நான் கதைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது அதில் சொல்லம் அலை விசனை அகிலத்தாருக்கு அருக்கொடையாக அவருடைய வாழ்க்கையை அல்லா சுல் எங்களுக்கு உவமானமாக உதாரணமாக சஹாபாக்கள் ஹஜரத் சஹாபாக்கள் اَپْطَبَّتَ وَرْقَل اَصْحَابِقُونَ الْأَوَّلُونَ مِنَ الْمُهَاجِرِينَ وَالْأَنْصَارِ اَصْحَابِقُونَ الْأَوَّلُونَ اَصْحَابِقُونَ الْأَوَّلُونَ مِنَ الْمُؤْمِنِينَ مِنَ الْمُهَاجِرِينَ وَالْأَنْصَارِ الَّذِينَ اَتْبَعُوهُمْ قُرْآن شَبْلِكُونْدِي بَهُغُرَدِ لَقَطَّابَ اللَّهُ عَلَى النَّبِيِّ وَالْمُهَاجِرِينَ وَالْأَنْصَارِ قُرْآن شُلُغُرَدِ إِنَّ الَّذِينَ يُبَايِعُونَكَ நவி தன்னுடைய சஹாபாக்களை பற்றி تنوديه تولர்களேপতি আয়িশাবৈপতিয় আবু বকরবৈপতিয় উম্মাহাতুল মুমিনিনকেপতিয় হযরত আলীকেপতিয় সুবহানাল্লাহ ওয়া আখলাহুম আলী ওয়াল হাসান ওয়াল হুসাইন সাইয়দা শাবাবি আহলুল জান্না ওয়হামজা আসদুল্লাহ ওয়হামজা আসদুল্লাহি ওয়আসদুল রাসূলিহ اللهم اغفر للعباس وولده مغفرته الطাহিরাه وباثلت لا تغادر ذنبا সুবহানাল্লাহ صلى الله عليه وسلم தன்ளுடைய सहाबाக்களைப் பற்றியும் தன்ளுடைய அகிலே பைத்தை பற்றியும் தன்ளுடைய குடும்பத்தை பற்றியும் வபாத்திமத்து சையிதுன் நஸாய் அஹில் ஜன்னாஹ் வபாத்திமத்து சையிதுன் நஸாய் அஹில் ஜன்னாஹ் சொர்க்கத்து பெண்களெல்லாம் தலைவியாக நிற்க கூடியவர் யார் தெரியுமா என்னுடைய மகளார் ஹஸரத்து ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நாங்கள் நம்புகிறோம் சகாபாக்களை விசுவாசம் கொள்ளுவது போன்றே சகாபாக்களை பற்றி புகழ்பாடுவது போன்று அதற்கு ரசூல் லாஹு அலைவசல்லம் அவருடைய குடும்பத்தையும் புகழ்பாடுகிறோம் அவருடைய குடும்பத்தையும் எங்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரே அந்த அடிப்படையில் உலகத்தில் நம்முடைய நம்பிக்கை எப்படி அமைய வேண்டும் ரசூல் அல்லாஹூ அலைவ செல்லம் கடைசி நபி அவருக்கு பிறகு எந்த ஒரு நபியும் பிறக்கவோ வரவோ மாட்டார்கள் வகி துண்டிக்கப்பட்டுவிட்டது இதற்கு பிறகு வானலோகத்துக்கும் பூமிக்கும் இடையிலிருந்த வகையினுடைய தொடர்பு இல்லாமல் ஆகிவிட்டது அதை அம்மா நிறுத்திவிட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே யாராவது ஒரு கேட்கலாம் இதற்கு குரானில் ஏதும் நேரடியான ஆதாரங்கள் இருக்குதா என்பதாக குரானில் ஏதாவது நேரடியாக குரான் நேரடியாக சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் இருக்குதா என்று கேட்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே குரான் நிறைந்து வலிந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது வம்சமாக இருக்கவும் மேலும் யாருன்னாலும் நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் கடைசி நபி அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வர முடியாது குரான் சொல்லுகிறது உலகத்திலே வந்த நபிமார்கள் அனைவரும் தாவா செய்யும் பொழுது மக்களுக்கு முன்னால் போய் இஸ்லாத்தின் பக்கமாக ஈமானின் பக்கமாக தௌஹீதின் பக்கமாக அழைப்பு விடுத்துள்ள மூன்று விடயத்தை சுட்டிக்காட்டுவார்கள் மூன்று விடயத்தை சுட்டிக்காட்டித்தான் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்கள் முதலாவது சொல்லுவார்கள் நான் அல்லாஹுடைய ஒரு நபி கால இன்னி ரசூல் உண்மையாகி இழைக்கும் நான் அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதர் அல்லாஹுடைய நடிகாக வந்திருக்கிறேன் ரசூடாக வந்திருக்கிறேன் எனக்கு அல்லாஹ் வகை அனுப்புகிறான் அந்த வகையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய முதலாவது தன்னுடைய நினைப்பாட்டை வெளிப்படுத்துவார்கள் இரண்டாவது அவருக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வேதங்களை பற்றி சொல்லுவார் ஈசாலை இருந்தால் தௌராத்தை பற்றி இம்லாக்கப்பட்ட சொல்லி பற்றியும் பற்றியும் முன்னால் வந்த நெனிமார்களை பற்றியும் முன்னால் வந்த ரசூமார்களை பற்றியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரீஹத்தை பற்றியும் அவர்கள் கலைப்பார்கள் மூணாவது ஒன்றையும் சொல்லுவார்கள் எங்களுக்கு பின்னால் வர இருக்குகின்ற நபிமார்களை பற்றியும் கலைப்பார்கள் எங்களுக்கு பின்னால் வரவிருக்கின்ற நபிமார்களை பற்றியும் பேசுவார்கள் குரான் மிக தெளிவாக ஈசா அலேஹித்து அவர்கள் எப்படி மக்களை அல்லாஹின் பக்கம் அழைத்தார்கள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது குரானுடைய ஒரே ஒரு திருவசனத்தில் ஒரு வசனத்திலேயே அல்லா சுஹு தாலா நான் சொன்ன இந்த மூன்று விடயத்தையும் உள்வாங்கி இருக்கிறான் وَإِذْ قَالَ إِيْسَ أَبْنُ مَرْيَمْ يَا بَنِي إِسْرَائِيلِ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاتِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِي إسمه أحمد سبحان الله إيسى عليه الصلاة والسلام தன்னுடைய தாவாவை மூணு வகையாக பிரித்துக் கொண்டார்கள் ஒன்று சொன்னார்கள் இலைக்கும் நான் அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ரசூல் முதலாவது சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் எனக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட மூசா அலஹிசுலாத்துக்கும் அவர்களுடைய காலகட்டத்தில் இறக்கி வைக்கப்பட்ட உண்மைப்படுத்த வந்திருக்கிறேன் அது உண்மையான ஒரு வேதம் அதை நாங்கள் நம்ப வேண்டும் அது உள்ளவைகளைக் கொண்டு அவல் செய்ய வேண்டும் என்பதை சொல்ல வந்திருக்கிறேன் மூணாவது சொன்னார்கள் நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறேன் நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு பின்னால் எனக்கு பின்னால் அஞ்சூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வர இருக்குகின்ற ஒரு நபியைப் பற்றி ஒரு ரசூலை பற்றி ஒரு இறை தூதரை பற்றி அல்லாஹுடைய நபியை பற்றி நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறேன் இஸ்முஹு அஹ்மத் அவருடைய பெயர் அஹமதாக இருக்கும் முகமதாக இருக்கும் மஹமூதாக இருக்கும் ஹாவிதாக இருக்கும் அன்புக்குரிய சோதரமே ஈசா அலி இஸ்லாம் அப்படிப்பட்ட தாவா ஆனால் குரான்த்திலேயே ரசூருல்லாஹி சல்லாஹூ அலைவசல்ல அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு இறக்கி வைத்த குரானுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் இந்த விடயத்தை நேர்மாறாக சொல்லுகிறான் எப்படி சொல்லுகிறான் சொன்னால் சல்ல அல்லாஹூ அலைவசல்லா செய்யும் பொழுது மக்களை அழைக்கும் பொழுது ரெண்டு தான் சொன்னார்கள் மூணாவது ஒன்றை சொல்லவில்லை மூணாவது ஒன்றின் நன்னாராயம் சொல்லவும் இல்லை மூணாவது ஒன்றை பற்றி அறிமுகப்படுத்தவும் இல்லை குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான் алиஃப்லாம் மீம் தாலிக்கல் கிதாபு லா ரயப فيه ஹுதல்லில் முத்தஃபீன் அல்லதீன ယுமீன் அல்லதீன ယுமீனூன பில் غைப் வ யகீமுனஸ் ஸலாதா வ மின்மா ரஸகனாஹும் யன்ஃபிகுன் الى சொல்லிவிட்டு சொல்கிறான் வல்லதீன ယுமீனூன بما انஸல الى وما انزل من قبلك وما انزل من بعدك الا انك تقنال ரக்கப்பட கூடிய ஒன்றை பற்றி குர்ஆன் பேச இல்ல நாங்கள் சொல்லுகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒன்று இருக்குமென்றால் அதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருப்பான் குர்ஆனில் அல்லாஹ் சுட்டிக்காட்டி இருப்பான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான் அவல்லதீன் யும்முனூன بما انزل اليك உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த திருக்குரானை அவர்கள் நம்புவார்கள் உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டையும் நம்புவார்கள் ஆனால் உங்களுக்கு பின்னால் எதுகுமே இறக்கி வைக்கப்பட மாட்டாது எனவே அதை நம்ப வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இருக்க மாட்டாது குரான் மிக தெளிவாக குரானுடைய ஆரம்பத்திலேயே நபித்துவத்தினுடைய இறுதி நபித்துவத்தை பற்றி சொல்லிவிட்டனர் ஆயத்தில் அலைவசல்லு முடித்துக் கொண்டார்கள் யாருக்கெல்லாம் இருவரைக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லையோ அனைவர்களுக்கும் அம்மா சுபானஹூத்தல கண்ணியமான ஹஜ்ஜை நசீமாக்குவானாக கண்ணியமான ஹஜ்ஜை நசீமாக்குவானாக நபிசல்லு அலைவசல்லுடைய ரௌபா ஷரீவுக்கு முன்னால் போய் நின்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட oppukollapatta salam sollakoodiya packet irisi vaadara kadasi hajji seyidhar rasullullah sallallahu alaihi wasallam nabi sallallahu alaihi wasallam thudaiya vaalkayil naalu umraakal seyyirukkarargal naale naalu umraakal ramadan la endum umraavum seyya illa ramadan la umra shayya illa sallallahu rasullam ramadan la umra senja ungalku nabiyodi or hajji senja nanma kidaikkum endu solli irukkranga சொல்லாங்க ஆனா வாயால சொன்னது அப்படி செய்து காட்டியது இப்படி என்று சொன்னால் என்ன செஞ்சாங்க நீயத்து வைங்க வாழ்க்கையில உம்ரா செய்வது போல ஒவ்வொரு பள்ளியிலும் எனக்கு காவுடைய அமல் வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் பத்து நாள் நோம்பு இருபதாவது நோம்பு திறப்பது பள்ளியில பெருநாளுடைய பெற தென்படும் வரைக்கும் நாங்கள் பள்ளி உள்ள அமலை ஹயாத்தாக்குவோம் எனவே அன்புக்குரிய சகோதரை அலைவாசல்ல கடைசி ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் ஆச்சரியமான ஹஜ் ஆச்சரியமான ஹஜ் லட்சக்கணக்கான பலலூற்றுக்கணக்கான சகவாக்களை எடுத்துக்கொண்டு திருட்டிக்கொண்டு கூட்டிக்கொண்டு மதீனா மனோவாலாவிலிருந்து சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தூர பயணத்தை மேற்கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட பயணம் என்று சொன்னால் அங்கே கொண்டு போய் கொடுக்கப்பட வேண்டிய ஒக அங்கே கொண்டு போய் கொடுக்கப்பட வேண்டிய தமும் அங்கே கொண்டு போய் கொடுக்கப்பட வேண்டிய ஹதியும் மதீனாவிலிருந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள் மக்களை மட்டும் ஹுக்கு கூட்டிக் கொண்டு போகவில்லை மக்களை மாத்திரம் அழைத்துக் கொண்டு போகவில்லை அங்கே மினாவில் போய் அறுக்கப்பட வேண்டிய ஹதியன் பாலு காபாவுடைய ரப்புக்கு காபாவுடைய அல்லாவுடைய பேரை சொல்லி அறுக்கப்பட வேண்டிய பிராணிகளையும் மதீனா உடம்புறாவிலிருந்து அடையாளமிட்டு அதற்கு ஷியாறு செய்து அதை அழைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு போனார்கள் சுமகான எப்படிப்பட்ட கஷ்டமான ஹஜ்ஜாக இருக்கும் எப்படிப்பட்ட சிரமமான ஹஜ்ஜாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கு ஆர்கனைசேஷன் டிராவலர்ஸுக்கு நாங்கள் மதுவா செய்கிறோம் நாங்கள் ஏசுகிறோம் அன்புக்குரியவர்களே சொல்ல இல்லை அவர்கள் சரி என்று சொல்ல வரவும் இல்லை அவர்கள் சரி சொல்ல வரவும் இல்லை அதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க முடியாதோ அதைவும் கூடாது ஒரு முக்மின்ார் தெரியுமா ஒரு முக்மின் யார் தெரியுமா எதை வாக்களிப்பானோ கருத்து துண்டானாலும் அதை கொடுப்பேன் வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றுவேன் எதை கொடுக்க முடியாதோ அதை வாக்களிக்கவும் மாட்டேன் சொல்லிக்கு போனார்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றினார்கள் எல்லாம் ஒழித்துவிட்டு மஸ்தி இருக்கிறது பள்ளி வாயில் மஸ்தி என்று சொல்லி அந்த பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு செல்லம் அலைவர் செல்லம் ஒரு ஆக்கபூர்வமான ஹஜ்ஜத்தில் பயன் செய்தார்கள் அதுல உம்மத்துக்கு தேவையான விடயங்களையும் மிக தெளிவாக சொன்னார்கள் நபீருடைய கடைசி வார்த்தைகள் ஆச்சரியமாக இருந்தது நபீருடைய கடைசி வார்த்தைகள் ஆச்சரியமாக இருந்தது அவைகளை படித்து பாருங்கள் ஹஜ்ஜத்தில் வைத்து பிரியாவிடை செய்த ஹஜ்ஜில் வைத்து அகிலத்தாருக்கே பேசிவிட்டார்கள் அகிலத்தாருக்கே கரைத்து விட்டார்கள் அதே போல மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு சக்கராத்தை அனுபவித்துக்கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டும் அன்புக்குரிய சகோதரே உம்மத்தை பற்றி கவலைப்பட்டார்கள் மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு செல்லம் ஆகும் அரைவு செல்லும் மூணு விடயத்தை சுட்டிக்காட்டினார்கள் மூன்று விடயத்தை கதைத்திருக்கிறார்கள் இன்றைய நாள் ரசூலுல்லாஹுடைய பிறப்பை பற்றி கதைப்பது போன்று மௌத்தை பற்றியும் பேச வேண்டும் கதைக்க வேண்டும் இன்னக்க மையத்து மைய தூண் இன்னக்க மையத்துன் மைய தூண் நபியே நாயகவே நீங்களும் மௌத்தாக அவர்களும் மௌத்தாகுவார்கள் உங்களுக்கு முன்னால் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை எப்படி முன்னால் இல்லையோ இதற்கு பின்னாலும் இல்லை பிறந்தவர்கள் மௌத்தாகித்தானாக வேண்டும் பிறந்தவர்கள் மௌத்தாகித்தானாக வேண்டும் தாயினுடைய வயிற்றிலிருந்து உலகத்துக்கு வந்த அத்துணை और नाले एक मन्नरेकु पोइतान आगवेंडम कबरे सन्नितुतान आगवेंडम फलाउला इदा बलगतिल हुलकुम व अंतुम हीना इदिन तंबुरून व नहनु अक्रबा इलैहि मिनकुम वलाकिन ला तुबसिरून सकरती अनुवईकतान वेंडम टंडकुलिकी रूहु वंद सेरुम टंडकुलिकी रूहु वंद सेरुम कन मेल पाक्कुम قيل اور بغيانه يلپ يئپدون كال اور بغيانه قليبه يئپدون كلا اذا بلغتي التراقي وقيل من راق كلا اذا بلغتي التراقي وقيل من راق وونع انه الفراق والتفت الساق بالساق الى ربك يوم اذن المصاف قران منن دروديه 이르딕텀 மனிதனுடைய மௌத்தை பற்றி சக்ராத்தை பற்றி குரான் பேசியிருக்கிறது மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எந்த மௌத்தை மறந்து நாங்கள் ஜீவிக்கிறோமோ இந்த மௌத்து நிச்சயமாக குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேரும் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் மேடையிலே பேசிக் மௌத்தாகலாம் நல்லதை கேட்டுக் மௌத்தாகலாம் மதினா உணவராவுல மௌத்தாகலாம் தொகுது கொண்டே மௌத்தாகலாம் படம் பார்த்துக்கொண்டே மௌத்தாகலாம் சன் டிவியிலேயே மௌத்தாகலாம் அன்புக்குரிய சகோதரே பெரியார்களே மௌத்து எப்படி வரும் யாருக்குமே தெரியாது எத்தனையோ பேருடைய மௌத்தே விளையாட்டு மைதானங்களில் வந்து விட்டது எத்தனையோ பேருடைய மௌத்த சினிமா தியேட்டர்கள் வந்து விட்டது எத்தனையோ பேருடைய மௌத்த குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளும் கணவனும் சூழ இருந்து குரானை திலாவத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு செய்வானாக அந்த மக்களுக்குவானாக குரானை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அலை கும்பிமா சொலமாக்களை பார்த்திருக்கிறோம் பெரும் மகங்களை பார்த்திருக்கிறோம் மரணபடுகையில் படுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள் கழைக்கிறார்கள் ஃபம்மாமன் ஹாபா மகாமா ரப்பஹி வலஹல் நஃப்ஸானில் ஹவா ஃஇன்னல் ஜன்னத்துல் மவவா ஃஇன்னல் ஜன்னத்துல் மவவா என்று சொல்லி கொண்டே மௌத் ஆகிறார்கள் நான் சொல்லக்கூடிய அத்தினிய குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கும் தர்ஜுமா செய்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை தொண்டராத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும் ஆனால் அதுலுல்லாஹி சல்லாஹூ அறைவு செல்லும் சக்கராத்தில படுத்துக்கொண்டு சக்கராத்தை அனுபவித்துக் கொண்டு ஒரு கட்டத்தில் நோய் ஒரு கட்டத்தில் வருத்தம் தொகைக்கு கூட போக முடியாது நவீனுடைய முகத்தில் தணிக்கப்படுகிறது மயக்கம் தெனிகிறது அதற்கு பிறகு ஊர் செய்கிறாங்க தொழுகைக்காக முன்னால மீண்டும் மயக்கம் ஏற்படுகிறது அன்பு கூறிய சகோதரர்களே அந்த மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டும் மூணு விடயத்தை சுட்டிக்காட்டினாங்க இன்றைய நாள் இந்த மூணு விடயத்தை எடுத்துக்கொங்க நண்பரையாக எடுத்துக்கொங்கோ சர்தாரை ஆலமுடியாக தருகிறேன் ஒன்று சொன்னாங்க அஸ்வலா அஸ்வலா தொலுகைனுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கோ தொலுகைனுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கோ தொகையை வீணாக்க வேண்டாம் சொல்லுகிறாங்க ஒரு கூட்டம் வருவாங்க பின்னால சல்லிய நாசமாக்கிறது போல நேரத்தை நாசமாக்குறது போல பணத்தை நாசமாக்குறது போல தொழுகையை நாசமாக்குவாங்க தொழுகையை வீண்வரையம் செய்வாங்க என்ன என்று தெரியாது என்ன என்று தெரியாது மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு தொழுகையை பற்றி கவலைப்பட்டார்கள் இரண்டாவது சொன்னார்கள் அன்பான வாலிபர்களே அன்பான பெற்றோர்களே உங்களோட கலைக்கிறேன் உங்களோட பேசுகிறேன் சர்தாரை ஆலமுடைய சர்தாரை ஆலம் தாஜு மதீனாவுடைய பிறந்த மாதத்தில் அவர்களை பற்றி கலைப்பந்தத்தில் விடயத்தை சுட்டிக்காட்டுகிறேன் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு சொன்னார்கள் பெண்களுடைய விடயத்தில் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் பெண்களுடைய விடயத்தில் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் அது மனைவியாக இருக்கலாம் அது குழந்தைகளாக இருக்கலாம் அது தாயாக இருக்கலாம் அது சகோதரியாக இருக்கலாம் பெண்களுடைய விடயத்தை பற்றியும் சுட்டிக்காட்டினார்கள் அன்புக்குரிய பெரியார்களே அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய பெயரை சொல்லி எந்த பெண்ணை ஹலாலான மனைவியாக ஹலாலான பெண்ணாக நான் எடுத்துக்கொண்டு விட்டேனோ அந்த பெண்ணுடைய விடயத்தில் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு எடுத்தோம் நாளைக்கு தலாக்கு சொல்ல போறோம் அல்ல நாளைக்கு ோஸ் பண்ண போறோம் அல்ல இந்த எடுத்தோம் மாமி சொல்றா உமா சொல்ற மனைவிக்கு தலாக்கி சொல்லி தலா விளையாட்டா வேடிக்கையா பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி கோட்டில் பாருங்க என்ன நடக்குது இருக்கக்கூடிய காலி கோட்ல பாருங்க என்ன நடக்குது சொல்லி யாரு வாராங்க எங்கிருந்து வாராங்க அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சல்லு அறிவு செல்லம் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு எந்த விடயத்தை பற்றி கவலைப்பட்டார்களோ அது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருமணம் முடித்து நாலு நாளையில டிவோர்ஸ் திருமணம் முடித்து அஞ்சு நாளையில டிவோர்ஸ் திருமணம் முடித்து பதினேழு வருஷத்துக்கு பிறகு மனைவி பாஞ்சு போறார் பதினேழு வருஷத்துக்கு பிறகு பிள்ளைகளை விட்டுட்டு கணவன் பைத்திருந்தார் இன்னும் குடும்பத்தை பற்றி மனைவியை பற்றி பெண்களை பத்தி மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு செல்லாஹூ அலைவ செல்லம் ஒரு விடயத்தை கவலைப்பட்டாங்க அல்லா அலாராக்கிய மார்க்கம் உங்களுக்கு நிபந்தனைகளை மிதியாக்க நிபந்தனைகளை மிதியாக்கிறது எப்படிப்பட்ட ஒருவர் இதை செய்ய வேண்டும் செய்வதற்கு செய்து முடித்ததற்கு பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இரண்டு மனைவியை எப்படி நிலத்தாக்க வேண்டும் சுகானம் இது ஜோக் அல்ல இது விளையாட்டு அல்ல புறான் சொல்லி இருக்கிறது உங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் விளையாட வேண்டாம் யாரும் விளையாட வேண்டாம் யாரும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் குழந்தைகள் சிறார்கள் பெற்றோர்கள் பிடிக்கக்கூடிய சண்டையை பார்த்து பார்த்து அவங்க எப்படி ஆகித்தாங்க வாழ்க்கையில் வாழ்வதும் மௌத்தாகுவதும் சமம் நாங்கள் யார மாறினாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஒரு வாழ்க்கையை காணல எங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறதான் பார்த்திருக்கிறோம் நான் எப்பேர் சொல்லுவேன் இலங்கை இந்த நாட்டு பிரஜைகள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகி விட்டதில்லா இந்த நாட்டிலிருந்து பயங்கரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து சுமார் முப்பது வருடத்துடைய முப்பது வருட கால பயங்கரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு சுமார் மூன்று வருடங்கள் பூர்த்தியாக இரண்டரை வருடங்களை பூர்த்தியாக்கிவிட்டோம் இந்த நாட்டில் ஒரு பிரஜைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்கு வயது இருபத்தி ஐந்து முப்பது வருடமாக இருக்கும் என்றிருந்தால் அந்த முப்பது வருட காலத்தில் அவர் கேள்விப்பட்டதெல்லாம் கண்டதெல்லாம் பார்த்ததெல்லாம் சுயசைட் அட்டாக் தற்கொலை தாக்குதல் பம்ப் பிளாஸ்ட் ஷூட்டிங் அடிச்சுக்கொண்டது அங்க பட்ட வச்சது அங்க பிளாஸ்டானது அங்க கொலை செய்யப்பட்டது அங்க கற்பழைப்பு செய்யப்பட்டது இதைத்தான் முப்பது வருஷமாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய ஒருவருடைய வயது அறுபதாக இருக்கும் என்றால் அவர் அறுபது வயதாக அறுபது வருடமாக கேட்டுக்கொண்டு இருப்பது பார்த்து கொண்டு இருப்பது கண்ணால் கண்டுகொண்டிருப்பது யுத்தத்தை தவிர வேறொன்றும் இல்லை ஆனால் இது ஆச்சரியமான சரியல்ல பலஸ்தீன் ஒரு மக்கம் முடுங்கோ பயங்கரவாதமாக இந்த வாழ்நாள் முழுக்க அவர்களுடைய வாப்ப உம்மவை பார்த்ததே சண்டை பிடிக்கக்கூடிய நிலையில தான் பார்த்திருக்கிறாங்க பதுவா செய்யக்கூடிய நிலையில வாப்பக்கு உண்மை செய்ப்பா செய்றா என்ன செய் கத்திய சூடாக்கி வச்சின்ற மனைவி பைத்து சுபகான அசம்பாவிதம் ஏன் இந்த குடும்ப வாழ்க்கை சீர்து கொண்டிருக்கிறதே வாழ்க்கையில் ஞாபகம் வைங்கோ செல்லம் வாஹு அலை செல்லம் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு பெண்களை பத்தி கவலைப்பட்டாங்க பெண்களை பற்றி புத்தி சொன்னாங்க பெண்களுடைய விளையத்தில் அல்லாது பயந்து கொம்போன்ற விஷயத்தை வலியுறுத்தினாங்க எனவே அன்பாக சொல்லுகிறேன் இன்னும் ஒன்றும் சொல்லுகிறேன் இதய எடுத்துக்கொங்க திருமணம் முடிக்கும் பொழுது கல்யாணம் முடிக்கும் பொழுது திருமண பங்கத்துக்குள்ளே நுழையும் பொழுது தீன மாத்திரம் மையமாக வைத்திருடைய பாருங்க தீனுக்காக மாத்திரம் பணமும் இருக்கிறது தீனம் இருக்கிறது அழகம் இருக்கிறது தீனம் இருக்கிறது நல்ல குடும்பமாக இருக்கிறது பிரச்சனையான விஷயம் அல்லாம மார்க்கம் இல்லாம சரியா இல்லாம நீங்க நிக்காக செய்வீங்க திருமணம் முடிப்பீங்க நீங்க ஒரு மனைவி ஒரு மாத உங்களுக்கு மருமகள் வந்தாலும் சரி உங்க வீட்டுக்கு மருமகன் வந்தாலும் படித்த ஹரிசையும் வைத்து ஒரு விடயத்தை எழுதித்தாரே ஊடாக இந்த திருமணத்தின் ஊடாக உங்களுடைய கண் குளிர்ச்சி அடைய மாட்டார்கள் உங்களுடைய கண் குளிர்ச்சி அடைய மாட்டார்கள் பிரச்சினைகளை சந்திப்பீங்க இன்றைக்கு ஆச்சரியமான யுகம் என்னிடத்தில் என்னிடத்தில் வந்தாங்க கணவன் மனைவி பிரச்சினைப்பட்டுக்கொண்டு ரெண்டு பேருக்கு டிவோர்ஸுக்கு போக போகுது தலாக்கு போக போறாங்க சுமார் பதினேழு வருடங்களுக்கு பின்னால் கல்யாணம் வருஷம் இன்றைக்கு டிவோர்ஸ் இன்றைக்கு தலாக் இந்தக்கு பிரிவினைக்கு போறாங்க பொன்னோட்டால வாராங்க என்ன சரி செஞ்சு வைக்கா இதை சேர்த்து வைக்க வழியுண்டும் இல்லையா என்று பேச வந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்றாங்க நடந்ததெல்லாம் என்ன தெரியுமா நடந்துச்சு கல்யாணம் பேசினாங்க புளோக்கர் வந்தாரு பொண்ண பார்த்தாங்க வாராரு வீட்டு கேட்டாங்க கொஞ்சம் செக் பண்ணி பாக்கிறதுக்கு யாருட பேருக்கு காணி இருக்குது பொண்ணை வாக்கடை பேருக்கு இருக்குதா பேங்க்ல போகேஜ் இருக்குதா எவ்வளவு அசட் வேல்யூ எத்தனை பேணி இதை செக் பண்றதுக்கு டீட கேட்டாங்க நாங்க அனுப்பினோம் சரி அவருடைய அடுத்த நாள் புளோக்கர் வாராரு மறுவா அவர் சொல்றாரு நாளைக்கு சேவையர் வார காணி அளக்கிறதுக்கு நாளைக்கு சேவையர் வாரர் காணி அளக்குறதுக்கு பொன்னோட்ல சொல்றாங்க என்ன செய்ய பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் அதையும் நாங்கள் அனுமதித்தோம் சேவையர் வந்து எங்கட உட்டே மலர்ந்தாரு காணியே வளர்ந்தாரு எல்லாத்தையும் மலர்ந்தெடுத்துக் கொண்டு போனாரு எல்லாம் சரி பதினேழு வருஷத்துக்கு பிறகு தலாக்கில் பைத்து நிக்குது நபீனுடைய வார்த்தை பொய்யாக மாட்டாரு பெண்ணாத்தின செஞ்சிகொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறு என்று சும்மா சொல்ல இல்ல வகையாக சொன்னாங்க சொன்னாங்க வகையாக சொன்னாங்கிருத்திரம் பேசில்லாங் யூ அது வகையாகத்தான் இருந்துச்சு எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே தொழுகையை பற்றி சொன்னாங்க பெண்களை பற்றி சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க அடிமைகளை பற்றி சொன்னாங்க வேலை செய்கிற கடையில வேலை செய்கிற வேலைக்காரன் டிரைவர் எந்த வீட்டில் உள்ள ஹவுஸ் எந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய டொமஸ்டிக் சர்வன் எந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை குசிரியில கிச்சன்ல பெட்ரூம் துப்பரவாக்கக்கூடிய வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய படிப்பறிவு குறைந்த சாதாரண படிப்பறிவு கொண்ட அந்த பெண்கள் மாற்று மதத்தை தாழ்ந்த பெண்களாக இருக்க சொன்னாங்க அவர்களுடைய விடயத்திலும் அல்லாஹுவை நீங்க பயந்து கொம்புதாக அவர்களுடைய விடயத்திலும் அல்லாஹுவை நீங்க பயந்து கொம்பு சொன்னாங்க எனவே அன்புக்குரிய சகோதரே மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு சல்லாசம் கலைத்தது போன்று கடைசி இருக்கிறாங்க என்ன ஆயத்திறங்குதே அல்யக்குமல் துலக்கும் தீனக்கும் அல்லா நவிக்கு ஆயத்திற்கிறான் இந்த ஆயத்தை அல்லா ஈசா அலை கிறக்கல்ல இந்த ஆயத்தை அல்லா தௌராத்தில சொல்ல இல்ல அல்லா இந்த ஆயத்தை எந்த சுலையும் சொல்ல இல்லை அல்லாஹ் நேர் மாறாக இந்த ஆயத்தை சொல்லுகிறான் குரானில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைய இந்த தீவை நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம் இது புகலாக்கப்பட்டுவிட்டது இது பரிபூர்ணத்துவது இதற்கு பிறகு இதை பரிபூர்ணத்துவ இதை பூர்த்தி செய்ய யாருமே தேவைப்பட மாட்டார்கள் அல்லாஹ் இதை பூர்த்தி செய்து விட்டான் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரானின் வாயிலாக மிக தெளிவாக அல்லாஹ் சுஹான சொல்லித்தருகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரே அலைசி நபி அதில் யாருக்குமே எந்த கதகு மனிதாவது சந்தேகம் வரக்கூடாது அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் உலகத்துக்கு வந்து நான் நபி என்று சொன்னால் அவரை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவர்களை நாங்கள் முஸ்லீம்களாக பார்க்கவும் மாட்டோம் ஆனால் நான் சொல்ல இல்லை அப்படி யாராவது சொல்லிவிட்டால் நீங்க பைத்து கடையை பத்தவைங்கோ நீங்க வீட்டை பத்தவைங்கோ சண்டைய கலப்புங்கோ பிரச்சனையை உருவாக்குங்கோ அவர்கள் வாழ வைக்கப்படக்கூடாது என்று சொல்ல இல்லை நான் சொல்லுகிறேன் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியானவர்கள் இஸ்லாத்துக்கு அப்பால் நாங்கள் அவர்களுக்கும் கருணை காட்டுவோம் அவர்களுக்கும் அன்பு காட்டுவோம் அவர்களுக்கும் கலைமா சொல்லிக் கொடுப்போம் அவர்களுக்கும் நபீனுடைய சூழ்நாகி செல்ல உள்ளாகு அலைசனுடைய கடைசி நபித்துவத்தை பற்றி அவர்கள் உங்களுடைய நம்பிக்கை கொள்கைக்கு முரணானது இதை நம்ப கூடாது என்று சொல்லி அவர்களுக்கும் எங்களை ஆக்கிக் கொள்வோம் நேற்று இதே நேரத்தில் நடைபெற்ற சம்பவத்தை விரும்புகிறேன் நேற்று நீர் கொழும்பு பெரிய உள்ள இப்படிப்பட்ட ஒரு பயான் நிகழ்ச்சி இதே தலையங்கத்தில் தான் ிசம் ஹரத் ரசூலுல்லாவுக்கு பிறகு உலகத்தில் நவிமார்கள் வரலாம் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு அந்த கன்செப்டை நம்பியிருக்கக்கூடிய நம்பியிருந்த ஏழு வாலிபர்கள் ஏழு சகோதரர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து நாங்கள் அந்த கொள்கையை விட்டுவிட்டோம் இன்றிலிருந்து கொள்கிறோம் சேர்ந்துதான் நாங்கள் இரவு சாப்பாடு கூட சாப்பிட்டோம் எனவே அன்புக்குரிய சகோதரனை யாரும் யாரையும் துன்புறுத்த யாரும் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண அப்படி நம்புகிறார்களா நாங்கள் அவர்களை நெருங்குவோம் நல்லதை சொல்லுவோம் அழகான முறையில் பேசுவோம் அழகான رسول الله صلى الله عليه وسلم كنيسي نبي عبر الكبركة النبي مارك يا رو مرمات تارك إنه من ده رن داوده أمسر رحمة للعالمين أهل التارك الرحمة وما أرسلناك إلا رحمة للعالمين أهل التارك مولو لفتك بيه மாற்று மதத்தை தாந்த சோதர்கள் என்ன முஸ்லீம்கள் என்ன ஆப்பிரிக்காவிலே வாழக்கூடிய மக்கள் என்ன கடலில் வாழக்கூடிய மீனிடம் என்ன விசயந்துக்கள் என்ன பொந்துகளில் வாழக்கூடிய பாம்புகள் என்ன அனைத்துக்குமே அல்லாஹூ அலை அவர்களை ரஹ்மத்துல அல்லா அனுப்பி வைத்தான் எப்படிப்பட்ட அருட்களை நாய்க்கு தண்ணி கொடுத்தார்கள் பூனைக்கு சோறு கொடுத்தார்கள் ஒரு பரவை ஒரு பறவை வந்து தன்னுடைய கஷ்டத்தை முறைப்பாடு செய்கிறது சகாபாக்கள் ஒரு கூட்டம் ஒரு பிரயாணத்தில் போனார்கள் நபியுடன் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி ஒரு இடத்துக்கு போன சந்தர்ப்பத்தில் ஒரு மரத்தில் ஒரு கொப்புல இருக்கிற ஒரு கூடு ஒரு சின்ன ஒரு குருவீடு வீடு அந்த வீட்டுக்குள்ள கையை போட்டு பார்த்தா ஒரு சின்ன குஞ்சு இருக்குது அதை கையில் எடுத்துக்கொண்டு வந்தாங்க வந்த சந்தர்ப்பத்தில் நேரம் புகழ இந்த குஞ்சினுடைய தாய் பறந்து வந்து நபியோட ரகசியம் பேசுகிறது என்ன அதை சொன்னாங்க இந்த நீங்க ஒரு குருவி ஒரு பறவைகளுக்கு கூடாஹி சல் அல்லாஹு அலைமத் அனுப்பியிருக்கிறான் அருளாக அனுப்பியிருக்கிறான் அவருடைய ஆனாலும் கூட இவைகளையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னமொன்றையும் சொல்லுகிறார் அல்லா சொல்லுகிறான் அகிலத்தாருக்கு உங்களை நாங்கள் ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனாலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தலவும் நபியே நாயகவே நீங்க அகிலத்தாருக்கு அறுக்கொடையாக ரஹ்மத்தாக இருப்பதும் என்னுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் என்னுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்களாகவே இருக்க இல்ல நீங்களாகவே ரமத்தாக இருக்கல்ல நான் உங்களுக்கு ரஹமத்து செய்ததின் காரணமாக நான் உங்களுக்கு கருணை காட்டியதின் காரணமாக நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்தும் ஒவ்வொரு அருக்குடையும் அகிலத்தாருக்கு அருடையாக இருப்பதும் அல்லாஹுடைய அருள் பபிபர் நம்பிக்கொள்ளுங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அகிலத்தாருக்கு ரசூலுல்லாஹி சல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்களை ரஹ்மத்து மீதாக அனுப்பினான் சந்தேகமில்ல أنا علم الله شلقران عبرغل لي عرلم ينو لي عرلين كارماهتان ينو لي كارنجين كارماهتان لو كنت فضا غضيل القلبي لن فضو من خولك الله نبي قاتل شلقران يا رسول الله يا حبيب الله يا نبي الله عبرغل لي قاتل الله شلقران تبت تبريه நான் உங்களுக்கு இறக்கம் காட்டவில்லை உங்களுடைய உள்ளத்தில் கருமையை போடவில்லை உங்களுடைய உள்ளத்தில் அன்பை போடவில்லை உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு இரக்கத்தை போடவில்லை என்றிருந்தால் மக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் நெருங்கி மாட்டார்கள் கிட்ட வந்திருக்க மாட்டார்கள் சேர்ந்திருக்க மாட்டார்கள் அல்லாஹு ரசூல் அல்லாஹு அடைய சொல்லுடைய ரஹ்மத்தை பற்றி கலைத்துவிட்டு சொல்லுகிறான் وأعفو عنهم وأعفو عنهم وأستغفر لهم وأشابهم அன்பाडவர்களே சங்கையனவர்களே தாய்மார்களே சகோதரிகளே என்ன களைப்பது என்ன சொல்லுவது الله تاجல் مدينهவ பாத்து என்ன சொல்லுகிறார்கள் நீங்க ரஹமத்துல் ஆலமீன் அல்லவா நீங்க அருகொடை அல்லவா நீங்கள் ரஹ்மத்தாக வந்திருக்கிறீங்கல்லவா நீங்க என்ன தெரியுமா செய்ய வேண்டும் உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்து விட்டார்களோ அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் போர்க்களத்தில் அந்த மலை குண்டுக்கு மேல நிற்கும்படியாக ஐம்பது பேரை பணித்தாங்க அவங்க ஐம்பது பேரும் நபீனுடைய ஓர்டர் கட்டளை வர பிரகாரம் பிரகாரம் அவர்களாக யோசித்து பார்த்து வெளியிறங்கித்தாங்க நபீனுடைய பல்லு ஷகிதாக்கப்பட்டுவிட்டது எழுவதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷகிதாகி விட்டாங்க நபீனுடைய சாச்சா ஹம்சா ராகு தாலானு கொலை செய்யப்பட்டாங்க காரணமாக கீழ வந்துட்டாங்க ஆலோசனை எது வரைக்கும் இருக்க சொன்னாங்க யுத்தம் முடியும் வரைக்கும் இருக்க சொன்னாங்க யுத்தம் முடிஞ்சிட்டு தானே என்று கீழே வந்தாங்க அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அதுலூருல்லாஹி சல்லாஹூ அனைவசனுடைய பல்லு சகிதாக்கப்பட்டு விட்டது எதுக்கும் மேற்பட்டி விட்டார்கள் நீங்க அறுப்படை அல்லவா நீங்க ஒரு கருணையாளர் அல்லவா இவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் இன்றைக்கு வாப்பக்கு மகன மன்னிக்க இயலாது கடவுளுக்கு மனைவியை மன்னிக்க முடியாது மாமக்கும் மாமி மாமக்கு மருமகனை மன்னிக்க முடியாது மாமிக்கு மருமகனை மன்னிக்க முடியாது அல்ல சொல்றான் உங்களோட பள்ளு சகிதாகிவிட்டது பிரச்சனை இல்லை எதாவது சகாபாட்டில் சகிதாகி விட்டால் பிரச்சனை இல்லை உங்களோட சாத்தா சகிதாகி விட்டால் பிரச்சனை இல்லை நீங்க இவர்களை மன்னிச்சுடுவீங்க மன்னிச்சுடுங்கோக்கிமா இக்கிரிமா சுமார் அல்ல சரியாக இருபத்தி ஒரு வருஷம் எதிரியாக இருந்தாங்க நபீனுடைய எதிரி பதிலையும் வந்தார் எதிரியாக வந்தார் எதிரியாக வந்தார் எதிரியாக தபூக்லையும் வந்தார் எதிரியாகத்தான் வந்தார்கள் எதிரியாகத்தான் வந்தார்கள் மக்காவிலையும் அண்டும் இந்தியாகத்தான் மக்காவுடைய பதிமூனு வருஷம் மதினாவுடைய எட்டு வருஷம் எும் பதிமூணும் இருபத்தி ஒரு வருஷம் எதிரியாக இருந்தாரு இந்த வழியும் இல்ல உயிரை காப்பாற்றிக்கிறோனா உயிரை தப்ப வச்சுக்கிறோனா உயிருக்கு இன்சூரன்ஸ் வேணுமா ஒரே ஒரு வழி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான கட்டத்தில் இந்த ஏற்றுக்கொள்றாரு களிமா சொல்றாரு வீட்டுக்குள்ள வாராரு வர முந்தியே அல்லா அறிவித்துக் கொடுத்தான் இதோ இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறாரே சல்லாஹூ அறைவசம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டினாங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க இங்க வாங்க ஒரு செய்தி சொல்ல போறேன் இங்க வாங்க ஒரு உண்மையை சொல்ல போறேன் இருபத்தொரு வருஷ காலமாக என்னுடைய எதிரியாக இருந்த இக்ரிமா இப்ப வந்து கொண்டிருக்கிறாரே இன்னிம தயக்கும் எஸ்லீமாக இதோ முஹாஜிட வந்து கொண்டிருக்கிறார் நீங்க யாரும் அவருடைய மாப்பா அபூத் அபூஜைகளை திட்ட வேண்டாம் ஹை நீங்க அவரை திட்டால் அது மனதை புண்படுத்தும் தான் சஹாபியாக இருந்தார் ரெண்டே ரெண்டு வருஷம் தான் நபியோட இருந்தார் ரெண்டே ரெண்டு வருஷம் தான் இருபத்தொரு வருஷம் காதிராக இருந்தவர் ரெண்டு வருஷம் சுகபத்தில் இருக்கிறாரே எந்த கித்தாபிலையும் எந்த ஹதீஸையும் எந்த இடத்திலையும் காட்ட மாட்டீங்க ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது சல்லாஹூ அலிசல்ல பலச பேசினாங்கன்னு சொல்லி பலச பேசினாங்க விடுங்கள் மன்னித்து விடுங்கள் இன்றைக்கு ராவக்கு தூங்க போறதுக்கு முன்னால மன்னிங்கோ நானவோடே வழக்கு பேசுறேனா நான வீட்டுக்கு போங்கோ டூமெண்ட் பாரம் கொடுங்க இல்ல நாளைக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்றேன் கணவன் மனைவிக்கு பிரச்சனையா மாமக்கு மருமகனுக்கு பிரச்சனையா அன்பும் மன்னிங்கோ எப்படி மன்னிப்போம் எப்படி மன்னிப்போம் குரான் மன்னிப்பை பற்றி மிச்சம் பேசி அன்பு சகோதரியே அன்புத்தாயே ஹஜரத் ரசூல் பிறப்பை பத்தியும் இறப்பை பத்தியும் வாழ்க்கை வரலாறுகளை பத்தியும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தை சொல்லுகிறேன் மர்மகளை மன்னித்துடும் உன்னை மதனையை மன்னித்துடும் உன்ட சகோதரிய மன்னித்துடும் சகோதரியுடைய நலவை பேசும்மா தாயினுடைய நலவை பேசுவும்மா மாமியனுடைய நலவை பேசுவும்மா மௌத்தானத்துக்கு பிறகு நலவு பேசுவேன் இல்லை வாடுங்கள் வழிகு ஒற்றுமைக்கு சிறப்பு ஒற்றுமைக்கு பாதை அறைக்கும் அல்லாஹ் சொல்றான் வாப்பு இதைப் பத்தி மிச்சம் ஆழமாக கலைத்திருக்கிறது அல்லாஹுடைய அருள் நபிக்கு இருக்கிறதே நபீனுடைய மகளார் அதில் இருபத்தி ஐந்தில் நிக்காக செய்தார்கள் ஹதீஜாவுக்கு வயது இரவு அண்ணாவுக்கு வயது நாற்பதாக இருக்கும் பொழுது ஹதிஜாவ நாங்க உங்களுக்கு நிக்காக செய்து தந்து உங்களை வசதியுள்ளவராக நாங்கள் ஆக்கினோம் ஒரு செல்லம் முதலாவது நிக்காக செஞ்சாங்க இருபத்தி அந்த பெண்ணுக்கு வயது நாற்பது அதே பெண்ணோட வாழ்ந்தாங்க எந்த நிக்காகும் அந்த பெண்ணோட செய்ய இல்ல அந்த பெண்ணுக்கு அறுபத்தி ஐந்தாக இருக்கும் பொழுது இறையடி சேர்ந்தா அண்டைக்கு நதிக்கு வயது ஐம்பது ஆகிவிட்டது இருபத்தி ஐந்து வருட காலம் ஒரே பெண்ணோட தான் வாழ்ந்தாங்க அந்த பெண்ணுடைய வபாத்துக்கு பிறகுதான் அல்லாருடைய கட்டளை பிரகாரம் ஒரே வகையான பெண்களை முடிக்கல பல வகையான பெண்களை முடித்து காட்டினாங்க தலாக்கு சொல்லப்பட்ட ஜெயினவை முடித்தாங்க மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்துக்குள்ள வந்த சஃபையா பிந்து முடித்தாங்க கணவன் மவுத்தான ஒரு பெண் உம்மு சலமா ஹருத்தாளா ஒரு பக்கம் மவுத்து கணவன் மௌத்தானது மட்டுமல்ல கணவன் மௌத்தாகும் பொழுது விட்டுவிட்டு போயிருக்கிறார் அந்த பெண்ணுடைய குழந்தைகளையும் அந்த பெண்ணை பாரபடுத்தாங்க சொல்லப்பட்ட பெண் அந்த பெண்ணையும் முடித்தாங்க வயதுல சின்ன பெண் அந்த பெண்ணை முடித்தாங்க முடித்தார்கள் ஒரே வகையான பெண்கள் அல்ல சுகம் தேட முடிக்கவில்லை சுகம் கொண்டாட முடிக்கவில்லை முடித்தார்கள் எதிர்காக வேண்டிய ஆயிஷாவை முடித்தார்கள் எதிர்க்காக வேண்டி திருமணம் முடிக்கும் பொழுது ஒன்பது வயது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது ஒன்பது வயது அதற்கு ரசூல் அல்லாஹு அலி வசல்லாகும் பொழுது இரையடி சேரும் பொழுது அந்த பெண்ணுக்கு வயது பதினெட்டு பதினெட்டிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் அன்னை ஆயிஷா சித்தியக்காரியல்லாஹு தான் இருந்தார்கள் வெறுமனே விதவியாக மட்டும் இருக்கல்ல சல்லம் அலைவ சல்லம் பெண்களுக்கு கொண்டு வந்த ஷரீ அத்தை அன்னை ஆயிஷா திரைக்கு பின்னால் இருந்து மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார் கணவனும் இல்லை குழந்தைகளும் இல்லை கணவனும் இல்லை குழந்தைகளும் இல்லை ஒரு விதவையாக இருந்தால் பதினெட்டு வயதில் விதவியாக விட்டால் திருமணம் முடிக்கவும் முடியாது குழந்தைகளும் கிடைக்க இல்ல திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு உம்மத்துக்கு தேவையான பெண்கள் வருவாங்க பெண்கள் வருவாங்க நவீனுடைய காலத்துல காலத்துல பதினைந்து பெண்கள் இருந்தாங்க அந்த பதினைஞ்சு பெண்களுடைய பேருடைய பெண்களுக்கும் ஒரு நோய் இருந்தது என்ன நோயா அவங்க பீரியட்ல சில குழப்பம் இருந்துச்சு இவங்க என்ன செய்வாங்கண்டா அன்னை ஆயிஷாவிடத்தில் போய் தான் தீர்ப்பு கேட்பாங்க ஆயிஷா சுத்தியப்பா உதயம் வா என்ன தெரியும் எப்படி தெரியுமா இருந்தாங்க அந்த ரத்தத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க இது மாதை விடாயா இது நோயா என்பதாக அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் அல்லா உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினான் பெண்களை நீங்க இப்படித்தான் இருக்க வேண்டும் நீங்க இப்படித்தான் செய்ய வேண்டும் சுபாடல்லா பெண்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருகிறது நேரே போறாங்க ஆயிஷாவிடத்தில் இடத்துல அவங்க நபீனுடைய மனைவி இருந்தாலும் சரி அன்பான சகோதரிகளே உங்களோட கதைக்கிறேன் உங்களோட பேசுகிறேன் மனைவி பற்றி என்னுடைய தாய் என்னுடைய என்னுடைய சகோதரிகள் என்னுடைய குழந்தைகள் அனைவரையும் பரிசுத்தமான பாக்கியம் படைத்தி இனி தொகை துண்ணா சொல்லுகிறதே நீங்க சாதாரண பெண்கள் அல்ல உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய உங்களுடைய தரம் அல்லாஹுடைய பார்வையில ரொம்ப மேலானது சொல்லிக்கொண்டே போகிறான் அந்த பெண்களை பத்தி அந்த பெண்களை பார்த்து அல்லாஹ் மறுவச் சொல்லுகிறான் சஹாபாக்கள் ஓடி வருவாங்க உங்கள்ட்ட பத்துவா கேட்டு சகாபாக்கள் ஓடி வருவாங்க நல்லதை கேட்டு மார்க்கத்தை கேட்டு உங்களை வீட்டுக்கு வந்தா நீங்க நடந்து கொள்ள வேண்டும் அவங்களோட நடந்து கொள்ள வேண்டும் அன்பு தாயே அன்பு சகோதரியே இதை கொஞ்சம் கவனமா கேளுங்கம்மா இத வாழ்க்கையில கொண்டு வர பாருங்கம்மா சொல்றாங்கல்லா குற சொல்றான் உங்கள்கிட்ட வருவாங்க தீர கேட்டு அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் திரைக்கு பின்னால் இருந்தான் நீங்கள் களைக்க வேண்டும் திரைக்கு பின்னால் இருந்தான் பேச வேண்டும் வைதா சல்துஹுன்னா மதா ஃஅஸ்அலுஹுன்னா மின் வராஹி ஹஜாப் சிறைக்கு பின்னாலிருந்து கேட்னுக்கு பின்னாலிருந்து நீங்க பேசுங்க சொல்லிவிட்டு அந்த பெண்களை பார்த்து சொல்றான் பில்கோல் நீங்க பேசக்குள்ள உங்களுடைய மெல்லினமான அந்த சொத்தான அந்த இன்பமான அந்த இனிமையான வார்த்தைகள்ல நீங்க பேசாம கொஞ்சம் கடினமாக பேசுகிறோம் நபீ சல்லு அலை வாழ்க்கை வரலாறு பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் எங்களை எப்படி இருக்க வேண்டும் எங்க சகோதரிகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பத்திரித்தனம் எப்படிப்பட்ட ஹிஜாப் எப்படிப்பட்ட அபாயா எப்படிப்பட்ட ஒரு வெக்க சூழல் எங்களுக்கு உருவாக வேண்டும் என்பதை நீங்க மட்டு போட்டுக் கொள்ளலாம் நீங்களே கணிப்பிட்டுக் கொள்ளலாம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே நபீ சல்லாஹூ அலைபத்தி ஐந்துல கல்யாணம் முடிச்சாங்க எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது கல்யாணம் முடிச்சாச்சா ஒரு வருஷத்தில கற்பம் தளிக்கோணும் ஒரு வருஷத்தில எங்களுக்கு இருபத்தி ஐந்தில கல்யாணம் முடிச்சாங்க முதல் புள்ள கிடைச்சி சிலே நபிக்கு முப்பதாக இருக்கும் பொழுதுதான் ஆரம்ப அஞ்சு வருஷத்துல புள்ள இருக்கல்ல ஜக்கரியாத்மாக எழுகி ஹிக்காயத்து சஹாபா என்ற கித்தாப் என்ற புத்தகம் என்ற கித்தாபில மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் முப்பதுல புள்ள கிடைக்குது முதலாவது மகன் இவருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் குரானுடைய ஆயத்தரங்கு தப்பியம் அந்த அபூலகம் சொல்றான் தங்க மக்களை கூட்டு இந்த நபியினுடைய மக்களுக்கு தலாக்கு சொல்லுங்க பாப்பா தலாக்கு சொல்ல சொல்லி பிள்ளைகள் தலாக்கு சொல்றாங்க மகள்மா ரெண்டு பேரு தலாக்கு சொல்லப்பட்டாங்க ஒரே சந்தர்ப்பத்தில் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு நபிகால் நபிகளுடைய நபிகளுடைய சல்லல்லாவுடைய ரெண்டு மக்கள் தலாக்கு வாங்கி கொண்டு ஊட்டுக்கு வாராங்க இப்படிப்பட்ட ஒரு மகள் தான் ஜெய் நபர் உயாங்க கடைசியாக இவ கற்பணியாக இருக்கிறா வயிற்றுல புள்ளைய சுமந்திருக்கிறா ஹெஜத்து செய்ய வேண்டும் மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு போக வேண்டும் சல்லல்லாஹு ஏற்கனவே அவருடைய மகன் மாப்பிள்ள இன்னும் வரல்ல மாட்டு மதத்தில் இருக்கிறாரு பதில் போர் தலத்தில எதிராக மருமகன் வந்து சந்திக்கிறாரு மாமக்கு எதிராக மருமகன் யுத்தம் செய்தாரு சிறை கையாக பிடிக்கப்பட்டாரு சுஹானுல்லா மர்மகன் சை கிடிப்பட்டு மகள்ை கைதியாக செல்லு அனைவசெல்ல வச்சுக்கொண்டிருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே வாங்கிக் கொண்டு பணயம் வாங்கிக் கொண்டு இவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க அந்த கட்டத்தில் தன்னிடவிருந்த ஒரு நகை அனுப்பி வச்சாங்க வாப்பாக்கு இதே கணவனை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க மக்காவிலிருந்து ஜெயின பிரதி அல்லாஹூ தாலானா ஒரு தங்கச்சேன் அனுப்பி வச்சுறாங்க மதீனாவுக்கு இதை வச்சிக்கொண்டு கணவனை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி இந்த தங்கச்சேன கையில எடுத்ததுமே சல்லு அறிவு செல்லம் அடையாளம் கண்டுகொண்டாங்க இது மாலை அல்லவா என்று சொல்லி இந்த நிகழ்வு நடக்குது எப்ப தெரியுமா மனைவி மௌத்தாகி கிட்டத்தட்ட நாலு வருடங்களுக்கு பிறகு மனைவி மவுத்தாஹித்தா மனைவி அடக்கம் செஞ்சிட்டோம் கபருக்குள்ள மனைவி பெய்த மகளுக்கு மனைவி கொடுத்த மாலை கையில நாலு வருடங்களுக்கு பிறகு ஒரு சிறை கைதியை விடுதலை செய்வதற்கு பகுதியாக பதிலாக வந்து கிடைக்குது இந்த மாலையை கையில வச்சுக்கொண்டு அழுகிறாங்க சன் அம்மா அலைவர் நன்றி கடல் உள்ளவர் நன்றி உணர்வுடையவர் அந்த பெண் அந்த அந்த கணவரை விடுதலை செய்து விட்டாங்க அவர் பெய்தாரு என்ன கந்தோஷம் தெரியுமா மக்காவுக்கு பெய்தே ஏண்ட மகள மதீனாவுக்கு அனுப்பினும் அவர் மர்த்தாவுக்கு போனாரு மகள் அனுப்பிவிட்டார் ஏறி அந்த கற்பிணி தாய் வயிற்று ஒரு குழந்தையிலே சவாரி செய்து மதீனாவுக்கு மக்காவுடைய எல்லை பிரதேசங்கள்ல போய் கொண்டிருக்கும் பொழுது சுமத் என்று சொல்லக்கூடிய ஒரு காவிரி ஒரு பரம விரோதி இஸ்லாத்துக்கு வெளியிருந்தவர் தண்ட கையில் ஒரு அம்படுத்து நடிகளாலுடைய மகளுக்கு அம்பைதான் அந்த பெண் இந்த அம்பு பட்டதும் அப்படியே சுருண்டு கீழே விழுந்து விட்டால் கரு கலைந்து விட்டது யாருடைய குழந்தை யாருடைய கரு யாருடைய மகளார் இந்த காவிரி ஹப்பார் அஸ்வத் அம்பைதான் கீழே சுருண்டு விழுந்து விட்டால் கரு கலைந்து கீழே பட்டு விட்டது பின்னால் ஒரு காலத்தில் பல நாட்களுக்கு பிறகு மணீனாவுக்கு சேர்ந்த பெரிய ஒரு சம்பவம் முடிஞ்சிச்சு இது நடக்குது ஹிஜிரி ரெண்டுல இது நடக்குது ஹிஜிரி ரெண்டுல ஹிஜிரி எட்டாவது ஆண்டு மக்காவுடைய வெற்றி மக்காவில் இருக்கிறாங்க செல்லும் தண்ட மகளுக்கு அம்பெய்து மகளை கீழே குதிக்க வைத்து மகளுடைய கருவக் கலைத்து மகளுக்கு மவுத்து வாரத்துக்கு யாரு காரணமாக இருந்தாலும் யார் அசூல்லா என்னையும் நீங்க மன்னிப்பீங்களான்னு சொல்லி என்னையும் நீங்க மன்னிப்பீங்களான்னு கேட்டாங்க நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னாங்க ஏழுமா وما ارسلناك الا رحمه للعالمين وما ارسلناك الا رحمه للعالمين مننتاهل பிரரோடய தவரை மன்னித்தார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மன்னித்து விடுங்கள் மன்னிப்பது मात्रமல்ல واستغفر لهم யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தார்ங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு அநியாயம் செய்தார்ங்களோ அவர்களுக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்கள் அவ르ளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃக்பார் செய்வீங்கள் அல்லாஹுலத்தில் கையேதுங்கள் அல்லாஹுலத்தில் கரம் ஏதுங்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஹசரத் அலி வசலம் அவர்களை அல்லாஹ் அகிலத்தாருக்கு ரஹமத்தாக அகிலத்தாருக்கு அருகொடையாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய பண்பாடு அவருடைய அகலாத் அவருடைய குணாதிசயங்கள் எங்களை வாழ்க்கையில வர வேண்டும் இன்றைக்கு இந்த சமூகத்தில இந்த உண்மத்தில இந்த ரெண்டு சிவத்து வருவென்றால் மக்களை மன்னிப்போம் மக்களுடைய தவறுகளை மறந்து விடுவோம் மக்களை மன்னிப்போம் மக்களுடைய தவறுகளை மறந்து விடுவோம் ஹப்பாரை மன்னித்தது போல வக்ஷியை மன்னித்தது போல இக்ரிமாவை மன்னித்தது போல ஹிந்தாவை மன்னித்தது போல நாங்களும் மன்னித்து விடுவோம் போலிஷா சாவித்தை மன்னித்தது போல நாங்களும் நாங்களும் மன்னித்து விடுவோம் ஒற்றுமைக்கு வழிவகுப்போம் ஒற்றுமையை கட்டி எழுப்புவோம் வந்தாங்க மனிதனுடைய மண்டையோட மக்கள் சாராயம் குடித்துக் கொண்டிருக்கிறாங்க மவுத்தா போன மனிதனல்ல ஒரு மனிதனை கொலை செய்து தலையில் உள்ள மண்டையொட்ட கலத்தி எடுத்து அதுல சாராயம் குளிக்கிறதுக்குரிய காலம் அதே அந்த காலத்தில் வந்தாங்கும் விரும்பிகள் ஓரங்கள்ல மண்டையோட்ட சாராயம் பிடிக்கிறாங்க பெண் குழந்தைகளை தொலை செய்யறாங்க பெண்களை வாழ வைக்கிறாங்க இல்ல அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்து எப்படி தெரியுமா ஒத்துமையாக்கிறாங்க ஒற்றுமைக்கு வழிவகுத்தாங்க மக்களை சேர்த்துட்டாங்க மக்கள் சேர்ந்தாங்க ஒற்றுமைக்குள்ள ஒரே ஒரு தெரியுமா ஒற்றுமைக்குள்ள ஒரே வழி போரே ஒரு கலைப்போம் மற்றவர்களுடைய நலவுகளை பேசுவோம் மற்றவர்களுடைய நலவுகளை பாராட்டுவோம் மாமியினுடைய நலவை மருமகள் பேசட்டும் மருமகளுடைய நலவை மாமி பேசட்டும் மாம நலவை மருமகன் பேசட்டும் மருமகனுடைய நலவை மாம பேசட்டும் பங்காளியனுடைய நலவை பங்காளி பேசட்டும் பக்கத்து விட்டுக்காரந்த நலவை பக்கத்து விட்டுக்காரன் பேசட்டும் மாற்று மதத்தை சார்ந்த அந்த சகோதருடைய நலவை நாங்கள் கரைப்போம் மாற்று மதத்தை சார்ந்த அந்த சகோதருடைய நலவை நாங்கள் கரைப்போம் அன்புக்குரிய சகோதரனை நலவுகள் பேச பேச நலவுகள் பாராட்டப்பட பாலாட்டப்பட உம்மத்துக்கு மத்தியில் ஹைரிகள் பறந்து கொண்டே இருக்கும் வந்து இருக்கிறது அல்லாமாது அவர்களை மீது இட்டு கட்டப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு பதிலுடைய சஹாபித்தான் ஹஸான் சாபித் ரிதியு தாலான் இவர்களும் சேர்ந்து கொண்டார்கள் இவர்களும் சேர்ந்து தான் இந்த கதையை பரத்தினாங்க சாபித் சாறினால் அல்ல வீணுடைய ஒத்தனுக்கு தவறு செய்யலும் அவர் தவறவிட்டு பாதுகாப்பு பெற்றவர் ஒரு ஆளின் ஒரு மௌலவி ஒரு தவறு நடக்கள் தவறு அவர்களுடைய வாழ்க்கையில தவறு நடந்தது ஹசானுடைய சாவித் உமையல்ல ஆயிஷாவுடைய விஷயத்தில் இட்டு கட்டின அவங்களும் பங்காளியாக மாறிட்டாங்க குரான் சொல்லுகிறது குரான் சொல்லுகிறது பின்னால குரானுடைய ஆயத்திறங்குதே அஸ்ஸால் பதிலுடைய நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாம் நடந்து முடிஞ்சது பின்னால் ஒரு காலத்தில உமரே ஃபாரூக் காலத்துல அதுல தாய்ஷாஹு ஆளான் ஒரு நாள் இரவு நேரம் தவாபு செய்கிறாங்க ஒரு தவாஹு முழுக்க ஒரு தவாபு முழுக்க ஏழு சுற்றுலையும் அஸ்ஸானுக்கு துவா செஞ்சாங்க அஸ்ஸானுக்கு துவா செஞ்சாங்க ஆச்சரியம் இந்த ரெண்டு பெண்களுக்கும் ஆச்சரியம் இன்னும் செய்வீங்கன்னு கேட்க முடிச்சு கொண்டதுக்கு பிறகு கேட்டாங்க ஹஸ்ஸானிக்கு இவ்வளோ துவா செஞ்சீங்களே என்ன காரணம் அவர் உங்களுக்கு செஞ்சது தெரியாதான்னு கேட்டாங்க இந்த ஆயிஷா இந்த உம்முல் முக்மி இந்த உம்முல் முக்மி நீன் ஆயிஷா தாலான்ஹா சொன்ன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதுவும் ஞாபகம் இருக்குது அதை விட இன்னமும் ஞாபகம் இருக்குது மக்கத்து காவிர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டத்துல சொன்னாங்க அந்த மக்களுக்கு பதில் சொன்னாரு அந்த மக்களுக்கு பதில் கொடுத்தாரு வாழை விடவும் கூர்மையான வார்த்தைகளை கொண்டு மிக அழகான முறையில அவர்களுடைய வாயை பொத்த வச்சாரு எந்த ஹஸான் எந்த நவீனுடைய மானத்தை பாதுகாத்தாரோ அவர் ஏண்ட பார்வையில பெரியவர் என்று சொல்லிட்டாங்க ஏண்ட மானத்தை போக்கினவரை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை நவீனுடைய மானத்தை பாதுகாத்தவர் நவீனுடைய மானத்தை பாதுகாத்தவர் நாங்கள் எப்பயும் பார்ப்போம் ஒற்றுமைக்கு வழி பார்ப்போம் அதற்குரிய ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால் மற்ற மக்களுடைய நலவை பேசுவோம் ஆயுஷியக்காரதியாக தலா அவர்கள் மீது படுதூர் சொல்லப்பட்டது சொன்னது யாரு தெரியுமா அப்துல்லா சொல்லக்கூடிய மடியிறான் இவன் சக்கர்த்திருக்கிறான் தந்த மகனை கூப்பிட்டு சொன்னான் நான் மௌத்தானா ரெண்டு விஷயமாக தலைவன் மகன் ஒரு சஹாவி மகன் இருக்கிறாரே மாப்ப கூப்பிட்டு சொன்னார் மகன ரெண்டு விஷயம் செய்வாப்பா நான் ரெண்டாவது சொன்னான் செய்யக்குள்ள நபீனுடைய ஜுப்பா நபீனுடைய உடுப்ப உடுத்து என்ன கவன் செய்ய செய்ய கவன் செய்யணும் ஜனாசாவுடைய தொழிலிய பெரிய நிற்பந்தத்தின் பேர்ல அதுக்குமர் சொல்றாங்க தொல்விக்க ஏழாது தொல்விக்க போக வானம் தொழிலிக்க முடியாது இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவரை தொல்விக்கு ஏலாது என்று சொல்லி அடம்பிடிக்கிறாங்க ஆயத்திறங்கிச்சதே இதுக்கு பிறகு தொலைவிக்க கூடாது சேட்ட கலட்டை கொடுத்தாங்க தன் மனைவியிட மானத்தை வாங்கினவன் தன்னுடைய மனைவியிட மானத்தில் கரியப்பூசியவன் உத்திருக்கிறான் மௌத்தாக இருக்கிறான் மடிந்திருக்கிறான் சல்லு சட்டம் தன் ஷேர்ட கலத்தி கொடுத்தாங்க கையில இதை கொண்டோண்டு சொன்னேன் கொடுத்துட்டு சொன்னாங்க ஏந்திரியமா கொடுத்தேன் பதிலுடைய சிறை கைதியாக பதிலிருந்து சிறை கைதியாக பிடிபட்டு மக்காவு மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க உடம்பில் எந்த ஷேர்டும் இருக்கல்ல அண்டைக்கு யாரும் ஷர்ட் கொடுக்கறதுக்கு யாருடைய ஷர்ட்டும் யாருடைய கமீசும் யாருடைய ஜுப்பாவும் எந்த சாட்சிட உடம்புக்கு பிக்டாக மாட்டாது அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அப்துல்லா அவன் இவருக்கு கொடுத்தாரு அதுக்கு தவம் கொடுத்தாங்க தண்ட மனைவியிட மானத்தில் கைய வச்சது பிரச்சனை இல்ல இந்த சாட்சத்து செஞ்ச நலவு எனக்கு பெருசு அப்ப முஸ்லிம் இல்ல இந்த வந்த சிறை வந்திருக்கிறார் பதனுடைய சிறை வந்திருக்கிறார் அந்த சாட்சத்து சேட்ட கொடுத்த அந்த காவிரையும் செல்லம் வாழம் மறக்க இல்ல அவண்ட நலவையும் பேசினாங்க அவண்ட நலவையும் பறைசாட்டினாங்க அவண்ட நலவையும் கலைத்திருக்கிறாங்க எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே மக்களை மன்னிப்போம் மக்களுடைய தவறை மறந்துவிடுவோம் மக்களுடைய நலவை கலைப்போம் நலவுகளை பேசுவோம் உலமாக்களுடைய நலவை பேசுவோம் பொதுமக்களுடைய நலவை பேசுவோம் ஊருடைய ஜமாத்தினுடைய நலவை பேசுவோம் அமைப்புகளுடைய நலவை பேசுவோம் அனைவருடைய நலவையும் மட்டும் கலைப்போம் பேச பேச நல்லதை கலைக்க கலைக்க உலகத்திலே நல்லது வளரும் நல்லது வாழும் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த மக்களாக முகமது அன்புக்கு பாத்தியமான கூட்டத்தில் ஆக்கிவைப்பான அவருடைய உரிமையான பாக்கியவான்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அவருடைய கவலையை எங்களுடைய கவலை ஆக்கி வைப்பானாக அவருடைய வேலையை எங்களுடைய வேலையாக்கி வைப்பானாக அவருடைய குடும்பத்தை போன்று எங்களுடைய குடும்பங்களை ஆக்கி அவருடைய அகலாக்கை போன்று எங்களுடைய அகலாக்கை ஆக்கி நாளை கியாமத்துரி நாளையில் அன்னாருடைய பக்கத்து வீட்டாக வீட்டுத்தாரனாக வீட்டார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நெசீவாக்குவானாக அன்னாருடைய திருக்கரத்தினால் நீரை அறிந்து நிரந்தரமான சுழக்கத்தில் நிரந்தரமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக கடைசியாக இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அல்லாவுக்கு நன்றி திருத்துவதுடன் இந்த அமைப்புக்கும் இந்த வாலிப சங்கத்துக்கும் குறிப்பாக மதீனா பத்திரிகையின் ஆசிரியர் ஹனிப் ஹாஜர் அவர்களுக்கும் உளமாக்களுக்கும் சங்கையான மூத்த கண்ணியமான மரியாதைக்குரிய உளமாக்கலுக்கும் இங்கே ஒன்று கொடுக்கக்கூடிய அத்துணை சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் உங்களுடைய வேண்டி விடைபெறுகிறேன் அல்லா சுல்ஹான மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவர்களையும் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறேன்